உங்களின் யாரேனும் ஆமீன் கூறினால் வானுவகத்தில் மலக்குகளும் ஆமீன் கூறுகின்றனர் இவ்வாறு மலக்குகள் கூறும் ஆமீனுடன் எவரது ஆமீன் ஒத்து வருகின்றதோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதை அபூரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்